திங்கள் கிழமை நோன்பு வைப்பது பற்றி நபிசல்லும் அரைகம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் இன்றுதான் நான் பிறந்தேன் இன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அல்லது இன்றுதான் என் மீது குரான் இறக்கி உள்ளது என்று பதில் கூறினார்கள் ஒன்று ஒன்று ஆறு இரண்டு